பாடம் அறுபத்தி ஒன்பது தடுக்கப்பட்டதை ஒருவர் தீங்கு ஏற்பட்டால் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாய முப்பத்தி ஆறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற அல்லாஹுவை அஞ்சுகின்ற அவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் அல்லாகுவே நினைவு கூறுவார்கள் அப்போது அவர்கள் தெளிவு பெற்றவர்கள் ஆவார்கள் ஏழாவது அத்தியாயம் ஒன்றாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் அவர்கள் தவறான செயலை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு அநீதம் செய்து கொண்டால் அல்லாஹுவை நினைவு தங்களின் குற்றத்திற்காக பாவம் மன்னிப்பு போருவார்கள் அல்லாக வைத்தவிர அவர்களின் குற்றங்களை மன்னிப்பவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டே தாங்கள் செய்பவற்றில் தொடர்ந்து அவர்களுக்கு கூலி அவர்களின் அதனுடைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நல்லது செய்வோரின் கூலியில் இது நல்லதாக உள்ளது மூன்றாவது அத்தியாயம் நூற்றி மற்றும் நூற்றி முப்பத்தி ஆறாவது அவசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் அனைவரும் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கோருங்கள் இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது அவசனம்